நற்ற நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் கொத்துக்கறி சம்பார் வைக்கு செடி செய்ய தேவையான பொருட்கள் மின்ஸ் மட்டன் கிராம் சம்பாரவை ஒரு கப் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் உப்பு ருசி எண்ணெய் தேவையான அளவு பட்டர் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கருவேப்பளி சிறிதளவு கொத்தமல்லி சிறுதளவு பச்சை பட்டாணி கால் கப் ஆப்ஷனல் தேங்காய்பால் கால் கப் ஆப்ஷனல் செய்முறை முதல்ல சோப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த ரவைய நல்லா வறுத்து வச்சுப்போம் சாம்பாரி சிலருக்கு வந்து நெய் பிடிக்காது அப்படின்னா ட்ரை பேனில் கூட விட்டு வறுத்து வச்சுக்கலாம் இந்த மட்டன் நல்லா கிளீன் பண்ணிட்டு மின்ஸ் மட்டனை குக்கரில் போட்டு மட்டனுக்கு வந்து வேகச்சு வச்சுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ் மஞ்சப்பிடி மிளகாத்தூள் தனியா தூள் பச்சை மிளகாய் ரெண்டு பட்டா லவங்கம் ஏலக்காய் அப்படிஞ்சல இதெல்லாம் போட்டு நம்ம யாசல் மட்டன் வேக உட்காந்து அது மாதிரி வேக வச்சு வச்சுப்போம் இந்த மூக தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை எடுத்துக்கிட்டு ஸ்டாக் வாட்டர்ல இருந்து அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நம்ம எப்படி உப்புமாக்கலாம் ரெண்டு ரெண்டே கால் தண்ணி ஊற்றுவோமோ அது மாதிரி எடுத்து வச்சுப்போம் தண்ணி அளவு எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுவோம் தேவையானாலும் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு சோம்பு புரிஞ்சோம் கருவேப்பில போட்டுருவோம் அப்புறம் வெங்காயத்துக்கு போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினதும் பஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதைக்குவோம் ராஸ் மல் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் பச்சை பட்டாணி வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு இந்த மின் மட்டன் இருக்குல்லாம் கொ கத்துக்கறி அதை எடுத்து வேக வச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்து எல்லா வெங்காயத்தோட சேர்ந்து வேக அளவுக்கு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த மஞ்சப்பிடி மிளகாத்தூள் உப்பு ருசிக்கு போட்டுட்டு கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி ஊத்து அதுக்கு வந்து ஒரு இந்த மட்டன் வெந்த ஸ்டாப் வாட்டரும் இருந்துச்சுன்னா அதை இந்த அதை எவ்வளோ இருக்குன்னு அழந்து பாத்துக்கிட்டு அதோடு சேர்த்து தண்ணி கலந்து ரெண்டு ரெண்டே கால் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விடுவோம் தேங்காய்பால் இருந்துச்சுன்னா அது வந்து கலந்துப்போம் மிக்ஸ் பண்ணிப்போம் அதையும் மிக்ஸ் பண்ணிப்போம் ரெண்டே கால் டம்ளர் வளர் அளவுக்கு எல்லாம் இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் தேங்காய்பால் இந்த தண்ணி கலந்து ஊற்றிப்போம் அப்படி இல்லை வேணும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை தண்ணியை ஊற்றி ரெண்டு ரெண்டே கால் தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா வேகட்டும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வேக வேகிட்ட உடனே நான் வெந்த உடனே இந்த ரவையை எடுத்து அந்த தண்ணி கொதிச்சு வரும் இந்த ரவைய எடுத்து ஒரு கையில் ரவை கப்பு வச்சுப்போம் ஒரு கையில் கரண்டி வச்சுட்டு மெதுவாக ஸ்லோவாக கொட்டுவோம் ஏன்னா இல்லைன்னா கட்டி தட்டிடும் கட்டி தட்டாமல் கொட்டிட்டு நல்லா ரவையை வேக விடுவோம் ரக சீ ரவை இந்த உதிரி உதிரியாக வெந்துட்ட உடனே வெண்ண ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் கொத்தமல்லி தூள் இறக்கினோம்னா சூப்பரான கொத்தக்கறி சாம்பார் அவை கிச்சடி தயார் ட்ரை பண்ணி பாருங்க வருவகளை மீண்டும் சந்திப்போம்